பாடம் முன்னூற்றி இருவது அரசரையோ அது போன்றவரையோ ஷாகின் என்று கூறுவது கூடாத காரணம் அரசனுக்கு அரசன் என்பது அதன் பொருளாகும் அல்லாஹுவி தவிர வேறு எவரையும் இப்படி வர்ணிப்பது கூடாத